வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் முப்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி முப்பத்தி ஆண்டு பிரான்ஸ் நாட்டுக்காக போராடிய பத்தொன்பது வயது பிரெஞ்சு வீராங்கனையான ஜான் ஆப் ஆர்க் அவர்கள் ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தினால் உயிருடன் தீ வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி எட்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு டினிடாட் அண்ட் டொபேக்கோவிற்கு முதல் தொகுதி இந்தியர்கள் வந்திறங்கினர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நியூயார்க் நகரில் புரூக்லின் பாலம் இடிந்து விழப்போவதாக எழுந்த வதந்தியை அடுத்து இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டன் உடன்பாடு எட்டப்பட்டது பால்கன் போர் முடிவுக்கு வந்தது அல்பேனியா தனி நாடாக உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஆயிரம் பிரிட்டிஷ் போர் விமானங்கள் ஜெர்மனியின் கொலோன் நகரில் தொன்னூறு நிமிடங்கள் குண்டுமழை பொழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலின் விமான நிலையத்தில் ஜப்பானிய செம்படையினர் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோவா தனி மாநிலமாக உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வடக்கு ஆப்கானிஸ்தானில் 6.6 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் ஐயாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு செவ்வாய்கோளின் விழுக்காட்டை படம் பிடிப்பதற்காகவும் அதன் வளிமண்டலத்தை ஆராயவும் மறைனர் ஒன்பது விண்கலம் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி தொடங்கப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜ் வான் பியூயர்பர்க் ஜெர்மன் கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிக்கேல் பகூன் ரஷ்ய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வை வி ராவ் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுந்தர ராமசாமி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலெக்சி இலையன சோவியத் ரஷ்யாவின் விண்வெளி வீரர் ஆயிரத்தி ஆண்டு வி நாராயணசுவாமி இந்திய அரசியல்வாதி புதுச்சேரி ஒன்றிய முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மாரிசா மேயர் அமெரிக்க கணினி அறிவியலாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூத்தி ஆண்டு ஜான் ஆர்க் பிரான்ஸ் பெண் புனிதர் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்டபர் மார்லவ் ஆங்கில இயக்கவிஞர் ஆயிரத்தி ஆறாம் ஆண்டு குரு அர்ஜூன் சீக்கிய குரு ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு பீட்டர் பவுல் ரூபென்ஸ் ஜெர்மன் பெல்ஜிய ஓவியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆண்டு ஓல்டயர் பிரான்சிய மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெல்பர்ட் ரைட் அமெரிக்க விமானி மற்றும் தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பாம்பன் சுவாமிகள் தமிழக புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இக்கோ பெல்கோவிச் ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்எம் ஜோசி இந்திய தொழிற்சங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு போரிஸ் பாஸ்ரால் நோபல் பரிசு பெற்ற ரஷ்யை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மோகன் குமாரமங்கலம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலத் ஜெயவர்த்தனை இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் தினிநாடன் டவாய்கோவில் இந்தியர்கள் வருகை நாள் நாட்டில் அன்னையர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே